இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உண்மை உறுதி என்பது நம்மிடம் இல்லாவிட்டால் நாம் அனைவரும் நல்லவராக இருப்பதும் கடினம் ஒரு திருடன் மனதில் எப்படி உறுதியுடன் இருந்து வெற்றியடைந்தான் என்ற கதையை பார்ப்போம் ஓர் ஊரில் ஒரு திருடன் இருந்தான் அவன் தினமும் திருடப்போவதற்கு முன்னர் ஒரு கோவிலுக்குள் நுழைந்து சாமி இன்னைக்கு எனக்கு நல்ல வரும்படி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புறப்படுவான் அந்த கோவில் மண்டபத்தில் தினமும் ஒரு சாமியார் சொற்பொழிவு ஆற்றி வந்தார் சில நேரங்களில் அங்கிருக்கும் கூட்டம் சிரிப்பதை கேட்டு நாமும் சாமியார் சொல்லும் ஜோக்கை கேட்போமே என்று போவான் நல்ல குட்டி கதைகள் சொன்னால் அதையும் கேட்டுவிட்டு திருடப்போவான் ஒரு அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் ஞானோதயம் ஏற்பட்டது அந்த சாமியார் இருக்கும் குடிலுக்கு சென்று குருவே வணக்கம் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி தாருங்களேன் என்றான் அவரு மகனே நீ யார் என்று கேட்டார் அவன் கூசாமல் உண்மையை சொன்னான் நான் ஒரு திருடன் பத்து வயது முதல் திருட்டு தொழில் செய்து வருகிறேன் என்றான் அடக்கடவுளே வேற எதுவும் நல்ல தொழில் செய்யக்கூடாதா என்று கேட்டார் சாமியார் திருடன் இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தொழில் இது ஒன்றுதான் எனது மனைவி மைந்தர்களை காப்பாற்ற நான் 30 ஆண்டுகளாய் செய்யும் தொழில் இதுதான் என்றான் சரிதான் போ, நீ உண்மையை பேசுவதனால் உனது உள்ளத்தில் ஏதோ சில நல்ல அம்சங்கள் இருப்பதை நான் உணர்கிறேன் இன்று வேதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்லி தரும் முதலாவது மந்திரத்தை உனக்கும் போதிக்கிறேன் அந்த மந்திரம் சத்தியம் வத அதாவது உண்மை பேசு என்றார் சாமியார் திருடனும் சாமி இது எளிதான மந்திரமாக இருக்கே பின்பற்றுவது எளிது என்றான் கைகள் தானே திருட்டு தொழில் செய்யும் வாய் உண்மையை பேசுவது ஒன்றும் கடினம் இல்லையே என்றான் சாமியாரும் புன்னகைத்தவாறே அவனை அனுப்பி வைத்தார் மனைவியிடம் வந்து சொன்னான் மனைவியோ இது என்ன நெசவாளி குரங்கு கதையா இருக்கு என்றால் அது என்ன கதையை சொல்லு என்றான் திருடன் ஒரு நெசவாளி குரங்கு வளர்க்க ஆசைப்பட்டு குரங்கை வாங்கினான் அது அவன் செய்த ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கையிலேயே பீத்து போட்டது அதுபோல நீர் உண்மை பேசினால் திருடு உணரே அகப்பட்டுக் கொள்வீர் என்றால் கண்மணியை கவலைப்படாதே குருவொருள் கிட்டும் என்று சொல்லிவிட்டு திருடன் புறப்பட்டான் இரவு நெருங்கியதும் கண்ணக்கோளை எடுத்து சென்றான் இன்று மந்திர உபதேசம் இருப்பதால் பெரிய இடத்தில் கை வைத்து சாதனை புரிய வேண்டும் என்று எண்ணி அரண்மனையில் திருட போனான் நள்ளிரவுக்கு பின் கும் அரண்மனை மதிலை சுற்றி வருகையிலே அந்த நாட்டு மன்னரும் கையில் விலகுடன் மாறுவேடத்தில் வந்தார் இந்து சமய ராஜாக்கள் நாட்டு மக்களின் நாடி பார்க்க இப்படி நள்ளிரவில் நான் மாறுவேடத்தில் நகர்வளம் வருவது உண்டு திருடனை பார்த்த ராஜாவும் நில் யார் எங்கே என்று கேட்டார் ஐயா நான் ஒரு திருடன் என்றான் உடனே ராஜாவும் நானும் திருடன் நான் அசலூருக்காரன் எனக்கும் பணம் வேண்டும் உன்னோட வர்றேன் பங்கில் பாதி கொடுக்கிறாயா போதும் என்றார் ராஜா ரொம்ப நல்லது வா போகலாம் என்றான் திருடன் ராஜாவுக்கு அவரது அரண்மனை வழியெல்லாம் அத்துப்படி என்பதால் திருடனை நேரே கஜானாவுக்கு அழைத்துச் சென்றார் இருவரும் ஒரு பெரிய பெட்டியை திறந்தனர் அதில் மூன்று விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் இருந்தனர் இன்று நமக்கு அதிர்ஷ்ட நாள் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று மூன்றாவது ரத்தின கல்லை அதன் சொந்தக்காரனுக்கு இந்த பெட்டியிலேயே வைத்து விடுவோம் என்றான் திருடன் அட உனக்கு என்ன பைத்தியமா நாமோ திருடர்கள் இது சொந்த காரணம் ஒரு பொங்கா என்றார் ராஜா நண்பா நான் உனக்கு பாதி தருவதாக ஒப்புக்கொண்டேன் இப்பொழுது இந்த மூன்றாவது ரத்தின கல்லை நான் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் பிப்டி பிப்டி ரெண்டு பேருக்குமே வராது ஒருவருக்கு கூடுதல் ஆகிவிடும் அதோட இல்ல இதை இவ்வளவு காலம் கஜானாவில வச்சிருக்க கூடிய ராஜாவுக்கு ஒரு கல்லாவது திருடு போகாமல் இருந்ததேன்னு சந்தோஷப்படுவார் இல்லையா என்றான் அவன் சொல்றது இல்ல நியாயம் இருந்ததால் ஒப்புக்கொண்டு சரி வீடு திரும்பலாம் என்றார் திருடன் சென்றதும் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் எங்கே வசிக்கிறான் என்று தெரிந்து கொண்டு திரும்பிவிட்டார் மறுநாள் அரசவை கூடியது ஒரு முக்கிய அறிவிப்பு நமது அரண்மனை கஜானாவில் திருடன் நடந்திருப்பதாக நமது உளவாளிகள் எனக்கு தகவல் தந்துள்ளனர் என்றார் ராஜா அதை கேட்ட நிதியமைச்சர் மன்னர் மன்னா சிறிது நேரத்துக்கு முன் நாங்கள் மந்திரி சபை கூட்டம் நடத்தினோம் அதில் கூட யாரும் இது பற்றி சொல்லவில்லையே இதோ உடன் சென்று பார்த்து வருகிறேன் உடன் அறிக்கையும் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கஜானாவுக்கு சென்று பார்த்ததில் திருடன் ஒரு மாணிக்க கல்லை மட்டும் விட்டு சென்றிருப்பதை கண்டார் திடீரென நிதி அமைச்சருக்கு பேராசை வரவே அதை இடுப்பில் ஒரு வேட்டியில் முடிந்து வைத்துக் கொண்டார் ஓடோடி வந்தார் மன்னரே நமது உளவாளிகள் மிகவும் திறமைசாலிகள் தான் ராஜ விசுவாசிகள் அவர்கள் சொன்னது சரியே கஜானாவில் உள்ள ஒரு பெட்டி உடைக்கப்பட்டு அதில் மூன்று மாணிக்க கற்களும் திருடப்பட்டிருக்கின்றன என்றார் அப்படியா ஒரு கல்லை கூட அவர்கள் விட்டு செல்லவில்லையா என்று கேட்டார் மன்னர் மன்னா திருடர்கள் என்ன முட்டார்களா கல்லை விட்டு செல்ல இருப்பதை எல்லாம் அவர்கள் தொழில் என்றார் அமைச்சர் போட்டோம் எனக்கு இன்னொரு உளவு தகவலும் வந்துள்ளது யார் எங்கே காவலர்கள் எங்கே என்றார் மன்னர் வந்த காவலர்களிடம் இதோ இந்த முகவரியில் உள்ள திருடனை உடனே பிடித்து வாருங்கள் ஆனால் அவனை ஒன்றும் செய்து என்றார் குதிரை மீது விரைந்து சென்ற காவலர்கள் அந்த திருடனை விட்டு அரசன் முன் அரசன் திருடனை பார்த்தான் திருடன் ராஜாவை பார்த்தவுடன் அடுங்கிக் கொண்டே வணக்கமுங்க என்றான் நேற்று இரவு என்ன நடந்தது சொல் என்றார் நானும் இன்னொருவனும் உங்கள் அரண்மனை கஜானா உள்ள நுழைந்து பெட்டிய உடைத்தோம் அதில் மூன்று மாணிக்க கற்கள் இருந்தன நான் ஒன்றை எடுத்துக்கிட்டேன் என்னோட வந்தவன் உன்னை எடுத்துக்கிட்டான் மூணாவது ரத்தின கல்ல உங்களுக்காக இருக்கட்டும்னு அந்த பெட்டியிலேயே வச்சிட்டங்க என்றான் இதோ நான் எடுத்த மாணிக்கம் என்று பயபக்தியுடன் சமர்ப்பித்தான் உடனே ராஜாவும் நான் வந்தவன் திருடன் இல்லை நான் தான் மாறுவிடத்தில் வந்தேன் உன்னுடன் கஜானாவில் நுழைந்தேன் இதோ என்பங்கு பங்கு மாணிக கல் என்று முதல் கல்லோடு வைத்தார் அமைச்சரே மூன்றாவது கல்லையும் வையுங்கள் என்றார் மன்னர் அமைச்சரோ மூணு தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செய்து வருகிறது ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டீர்களே அந்த கல்லையும் இந்த திருடன் தான் எடுத்திருப்பான் என்றார் அமைச்சர் அமைச்சரே இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த கல்லை வைக்கவில்லை என்றால் வேட்டியை செய்ய உத்தரவிடுவேன் என்றார் விடுங்கள் அரை நிமிட நேரத்தில் பேராசை என் கண்களை மறைத்து விட்டது நாம் தான் திருடினேன் இதோ இந்த கல் என்று வேட்டியின் முடிச்சில் இருந்து எடுத்து வைத்தார் அமைச்சர் ராஜா உடனே யார் அங்கே இந்த நிதி அமைச்சரை சிறையில் தள்ளுங்கள் என்றார் மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பு இன்று முதல் நமது நாட்டின் நிதியமைச்சராக இந்த திருடனை நியமிக்கிறேன் ராஜ விசுவாசத்துடன் இருந்த இவரே இப்பதவிக்கு தகுதியானவர் என்றார் அனைவரும் புதிய நிதியமைச்சரை பார்த்து புதிய நிதியமைச்சர் வாழ்க புதிய நிதியமைச்சர் வாழ்க மன்னர் மன்னா வாழ்க என்று உற்சாகமாக கோஷமிட்டனர் புதிய நிதியமைச்சர் மறுநாள் சாமியாரை சந்தித்து உண்மை கூறியதால் ஏற்பட்ட நன்மைகளை குருநாதரிடம் ஒப்புவித்தார் சாமியாரும் வேறு எதுவுமே உனக்கு தேவையில்லை என்று கூறி சாமியார் நிதியமைச்சரை அனுப்பி வைத்தார் இதில் வாய்மை வெல்லும் என்பதை அறிய முடிகிறதல்லவா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடன் என்ற குரல் வழி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் முத்துகுமாரி